125 அவர்கள் மதீனாவில் மக்கள் சஞ்சாரம் இல்லாத ஒரு பால் வழியில் சென்றபோது நானும் உடன் சென்று கொண்டிருந்தேன் அச்சமயம் யூதர்களின் குழு ஒன்றை அவர்கள் கடந்து சென்றார்கள் அப்போது அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் அவர்களில் இன்னொரு கேட்காதீர்கள் உங்களுக்கு பிடிக்காத அவர்களில் மற்றொருவரோ இல்லை இறைவன் மீது ஆணையாக நாம் அதை பற்றி அவரிடம் கேட்டே விடுவோம் என்றார் முடிவில் அவர்களில் ஒருவர் எழுந்து அபுல் காசிம் அவர்களே ரூஹ் என்றால் என்ன என்று கேட்டார் உடனே நபிசல்லும் அலிஹிவாசலம் அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து இப்போது செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று எனது மனதிற்குள் நினைத்தபடி நான் நின்று இறை செய்தி வரும்போது ஏற்படும் சிரமம் விலகி அவர்கள் தெளிவடைந்த நபியே உம்மிடம் அவர்கள் ரூஹை பற்றி கேட்கிறார்கள் ரூஹ் என்பது என் இறைவனுடைய கட்டளையை சார்ந்ததாகும் ஞானத்தில் மிக குறைந்த அளவை தவிர அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று நீர் பதில் கூறுகிறாக என்று பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது கூறினார்கள் ஞானத்தில் குறைந்த அளவை தவிர நீங்கள் கொடுக்கப்படவில்லை என்று பரவலாக ஓதப்படுவதற்கு மாற்றமாக அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்றுதான் எங்கள் ஓதுதலில் காணப்படுகிறது என்று ஆமஷ் கூறுகிறார்